திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி உறங்கும் தலைவனை வைகரையில் எழுப்புவதற்கு தொண்டர் பாடும் பாடல் பள்ளி எழுச்சி எனப்படும் இனி உறக்கும் எனும் குற்றம் இல்லாத பள்ளி எழுச்சி பாடுதல் முறையோ என்றால் ஈசற்கு தொண்டர் நிகழ்த்தும் அபிஷேகம் அலங்காரம் போன்று இதுவும் ஒரு வழிபாடே என கொள்ளுதல் வேண்டும் தம்மை ஆட்கொண்ட திருப்பெருந்துரை ஈசன்பாலே தனியாக ஈர்ப்பு கொண்ட அடிகள் அவர்க்கே இத்திருப்பள்ளி எழுச்சியினையும் அருளி செய்கின்றார் ஆன்மாவை உறங்குகின்ற சிவமாக கருதி அக்குற்றம் நீங்க பாடப்பெறுதலால் உறக்கம் நிகழ்வதை மறைப்பு சக்தியாகவும் அது நீங்க பெருங்க அலத்து நிகழ்வதை அருட்சக்தியாகவும் கொண்டு இப்பகுதிக்கு திரோதான சுத்தி அதாவது மறைப்புச் சக்தி சுத்தியாவது அருட்சத்தியாவது என்று பெயரிட்டார்கள் சான்றோர்கள் இதிலே ஒரு குறிப்பை சொல்லுகின்றார் நிறைவான பாடலிலே அதை பேசுகின்றார் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உயக் கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசைப்படவும் நீ அலர்ந்த மீக்கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று உருகிப்பாடுகின்றார் புவனியிலே போய் தான் நாம் உய்வோம் இந்த வானத்திலே தேவர் பதவியிலே இருப்பதினாலே நமக்கு ஓய்வு வராது ஏனென்று சொன்னால் சிவமே பூமியை நோக்கித்தான் உய்ய கொள்ளுவதற்காக செல்லுகின்றார் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணனும் அது கண்டு அருள் செய்ய அளிக்கும் என்று சொல்லியது போல இந்த பூமி அல்லவா சிவபூசை செய்வதற்கு ஏற்ற பூமி அங்கேயல்லவா சிவம் நிறைந்து விளங்கி வருகிறது அருளையும் தருகிறது எனவே நாம் பூமி நோக்கிச் செல்வோம் என்று திருமாலும் பிரமனும் மற்ற தேவர்களும் நோக்கி ஓடி வருகிறார்கள் என்கிற செய்தியை சொல்லி பூமியிலே சிவபூசையினுடைய பெருமையை மிகவும் அற்புதமாகச் சொல்லுகிறான் மணிபாசகப் பெருமான் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழக்கு இணை துணை மலர் கொண்டு நம் திருமுகத்து யமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நிம் வழி தொழுவோவோம் சேற்றிதை கமலங்கள் மலரும் தன்னூ வயல் சூழ் திருப்பெரும் துரையுரை சிவபெருமானேயே திருப்பெரும் துரையுரை சிவபெருமான் ஏது ஏ கொடி உடையாய் ஐயாய் ஏனை உடையாய் எம் பெருமாள் பள்ளி எழும் தருளாயே எம் பெருமாள் எடும் கருளாயே அருணன் இந்திரல் திசை அணுகினல் அருணன் இந்திரல் திசை அணுகினன் இருள் தீ and <laughs> then சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின் அது மக்கு தேவனச்செறிகளில் தாளினை காட்டாய் திருப்பெரும் துரை உரை சிவபெருமா யாவரும் அறிவறியாய் எமக்கு எம் பெருமான் பள்ளி எழுந்தருள On the golden cake in Africa far away you can интерank grow on They became your favorite clark Clожал whales, every particle enters the PRIVAL During the Pur자�ML சீதங்குள் வயல் திருப்பெrndுரை மன்னா சிந்தனिकும் அரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் பெருமான் பள்ளி பப்பரவி Hey <laughs> பழச்சுவையன அமுதென அறிதற்கு அறிதன எளிதன அமரரும் அறிய அவன் திருகுருவோ இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் வாதுவளர் பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ள திருப்பெருந்துரை மன்னார் எது எம்மை பணிகொழுமா எம் பெருமான் பள்ளி எழு மார் பள்ளி எழுந்த உல முந்திய மோதல் நாடு மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே திருப்பெருந்துரையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்பு கழிதருதேனே கடலமுதே கரும்பு விரும்பு அடிய் உலகுக்கு உயிரானாய் உயிரான பள்ளி எழுந்தருளாய் Thank <laughs> you. ni <laughs>